திருமுகம் ஆறு ஆயிரம் பணக்காரர்களை அரை நிமிடத்தில் அதிட்டிக்கலாம் சிவமயம் சிரஞ்சீவி இரத்தின முதலியாருக்கு அம்பலவானர் அனுகிரகத்தினால் தீர்க்காயுளும் சிவக்யானமும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவதாக தமது சுப விபவங்களும் திருவேங்கட முதலியார் சுபசரித்திரங்களும் அடிக்கடி கேட்க விரும்புகிறேன் இங்கனம் யானும் நாயகர் அவர்களும் ஷேமம் தாம் முன்னர் எழுதிய கடிதமும் பின்னர் எழுதிய கடிதமும் அதன் பின்னர் பங்கியில் வரவிடுத்த வத்திரமும் அது அது வரத்தக்க காலங்களில் வர கண்டு வருத்தம் பாராது வரவிடுத்த ஒரு பீசும் ஒன்பது லட்சம் பீசுகளாக கொண்டேன் இதுவே அமையும் இனி வருத்தம் எடுத்து கொள்ள வேண்டாம் பின்பு பார்த்து கொள்ளலாம் இதுவன்றி என் பொருட்டு வேறு வகைகளாலும் பிரயாசம் எடுத்து கொள்ள வேண்டாம் தாம் மாத்திரம் க்ஷேமமாக சிவானுகிரகத்தால் சளிப்பெற நெடுங்காலம் வாழ்வுற நான் கண்டு கழிப்பதே எனக்கு போதுமான திருப்தி இது உண்மை உண்மை நான் சில காலம் சென்று அவ்விடம் வருவதற்கு எண்ணம் கொண்டிருக்கின்றேன் ஆனால் எமது ஆண்டவன் திருவுள்ளம் எவ்வண்ணமோ தெரிந்ததில்லை ஆயினும் நான் அங்கனம் வருவதற்குள் தாம் இங்கனம் வருவதற்கு கூடுமான காலம் நேரிடின் தாம் வரவும் நான் காணவும் ஆவல் உள்ளவனாகவே இருக்கின்றேன் கூடுமான காலம் நேராவிடில் வர வேண்டுவதில்லை நான் வந்து காண்கின்றேன் அன்றி தாம் சாக்கிரதையாக தமது தேகத்தை உபசரித்து வர வேண்டும் வரவுக்கு தக்க செலவு செய்ய வேண்டும் இனி விசேடமான அலுவல் நேரிடுகிற பரியந்தம் இப்பொழுது நேரிட்டிருக்கின்ற அலுவலை பார்த்து வர வேண்டும் என் எண்ணத்தின்படி ஆண்டவர் விரைவில் தமக்கு விசேஷ சௌக்கியத்தை உண்டு பண்ணுவார் என்கின்ற நம்பிக்கையை உடையவனாக இருக்கின்றேன் தாம் இடைவிடாது பரமசிவமே பொருள் என கொண்டு பஞ்சாக்கரத்தையே சிந்தித்து வர வேண்டும் நான் மகாராஜராஜ சோமுசெட்டியாருக்கு கடிதம் எழுதவே மாட்டேன் அவர் கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதற்கு பதிலாகவும் அவர் அன்பை சோதிக்கும் பொருட்டாகவுமே எழுதி தம்மார் கண்டுகொண்டது இவரைப்போல் ஆயிரம் பணக்காரர்களை அரை நிமிடத்தில் அதிட்டிக்கலாம் நமக்கு இவர்களெல்லாம் ஒரு திரணமாக தோன்றுகின்றார்கள் இவர்கள் லட்சியம் வேண்டுவதில்லை நாம் சிவபெருமான் திருவடிகளுக்கு அடிமையானோம் நமக்கு ஒரு குறைவில்லை இது உண்மை சிரஞ்சீவி சிரஞ்சீவி சிதம்பரம் ராமலிங்கம் இது சென்னப்பட்டணம் பெத்தநாயக்கன்பேட்டை ஏழு கிணற்றண்டை வீராசாமி பிள்ளை தெருவில் முப்பத்தி எட்டாவது கதவு நம்பர் வீட்டில் ஸ்ரீ ரத்தின முதலியார் அவர்களுக்கு சேர்ப்பிக்க வேண்டும்